வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுகீர்த்தனா உங்களை பலவீனர்கள் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் ஆன்மா ஆம்மாவால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை நன்றி வணக்கம்